அடுத்து விருதுநகர் கைவல்ய மாதர் சங்கத்தின் தலைவர் திருமதி மகாலட்சுமி அவர்கள் கீதாச்சார தாலாட்டும் கைவல்ய நவநீதமும் என்ற தலைப்பிலே உரையாற்றுகிறார்கள் அனை முக மோகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு வாணியை உள்நாடு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகர் என்ற நிலையில் உள்ள நான் என் சிற்றறிவுக்கு ஏற்ற வகையில் மனதில் நம்பிக்கை எனும் கோல் கொண்டு குருவார்களின் அனுகிரக திசையில் என்னுடைய மனதில் தோன்றியதை நம் சுவாமிஜியும் அருப்பு கோட்டை கைவல்லி கந்தசாமி அவர்கள் விளக்கிய கீதாச்சார தாளாட்டு வகுப்பை நினைவு கூறும் வகையில் முடிந்த அளவு இந்த கீதாச்சார தாளாட்டு வழி கைவல்லி நவநீதத்தை ஒப்பிட்டு நடக்க முய முற்படுகின்றேன் முதலில் எங்கள் சங்கம் பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல விளைகின்றேன் எங்கள் சங்கம் விருதுநகரில் கைவல்லிய மாதர் சங்கம் எங்கள் சங்கம் பெண்களுக்கு பெண்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் நடத்தப்பட்டு வருகின்றது நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு அருணாசல சுவாமிகள் கைலாச சுவாமிகள் ஆகியோர் அவரவர் வீடுகளுக்கு வந்துகள் நடத்தினர் மாணாக்கர் எண்ணிக்கை அதிகமானதால் அங்கு இடம் போகவில்லை ஆகவே இந்துநாடா தேவஸ்தானத்தில் இருந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்தை இல்லற பெண்களுக்காக கொடுத்து உதவினர் அதுவும் அறுபத்தி வருடங்களாக இறை அருளாலும் குரு அருளாலும் தொய்வின்றி நடந்து வருகின்றது எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்த எங்களது குருமார்கள் மகமாயி அம்மாக்கள் பின்னாண்டி அம்மாள் மீனாட்சி அம்மாள் அனுஷியாதேவி ஆகியோர் ஆவார்கள் மேலும் எங்கள் ஆன்மீக பாதையை நடத்தி செல்வதற்கு உறுதுணையா இருந்த சுவாமிமார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் தேனி சித் பவானந்தர் ஆசிரமத்தை உருவாக்கிய பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளும் அவர்களை சிற்றுடையே அதாவது கருத்து சுதந்திரம் என்பது நம் சமயத்தில் போல் வேறு எங்கும் காண இயலாது எந்த நூலுக்கும் எந்த கோட்பாடை குறித்தும் எந்த ஆச்சாரியரிடத்தும் ஐயங்கள் கேட்டு தெரியலாம் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் தெய்வநிலைக்கு உயர்த்துகின்ற ஒப்பற்ற சமயம் இந்து சமயம் ஆகவே எழுந்திருங்கள் விழித்திருங்கள் லட்சியம் கைகூடு வரை ஓயாவது உழைக்க தயாராக இருங்கள் என்ற விவேகானந்தரின் தாரக கொண்டு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு தூண்கள் அமைத்து எழுப்பிய அழகிய மணிவண்டபமான நமது சமயத்தில் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கொள்கைக்கு முக்கியத்துவம் தந்து ஜீவாத்மா பரமாத்மாவை ஐக்கியத்தை கண்ட நம் உலகமே இறைவன் என பார்க்கின்ற அத்வைதத்தை பார்க்க நமக்கு உள்முகமாக பார்க்க வைத்து நம்மை உயர்த்தி அழைத்து செல்கின்ற புண்ணிய பூமி ரமணர் சொல்வது போல நீ அவனைய என்று எப்படி சொன்னாரோ அதுபோல் ஆத்ம தரிசனம் காட்டுவதற்காகவே இந்த தாலாட்டு பாடப்பட்டது இந்த தாலாட்டும் கைவளின் அவனிதமும் அதனுடைய அடிப்படை ஆத்ம விசாரமே ஆகும் அர்ஜுனன் தன் பொருட்டு அனைவருக்கும் ஞானம் கிட்ட அமைக்கப்பட்ட தாலாட்டானது மாதை பதியின் மன்னனான திருவேங்கடநாதரின் இரண்டாவது புதவியான மதாலசாவுக்காக பிள்ளைவரம் வேண்டி அவர் பாடிய கீதாச்சார தாளாட்டை ஒரு கண்ணன் பொம்மையை செய்து கொடுத்து அதை தாலாட்ட சொல்ல அவளும் தாளாட்டி தனக்கு ஒரு மகவை பெற்றெடுத்தார் இந்த கீதாச்சார தாலாட்டில முதல் நான்கு ஸ்லோகங்கள் கண்ணனை அர்ஜுனன் எவ்வாறெல்லாம் அழைக்கின்றான் தேசிகன் என்கின்றான் சாரதி மெய்ஞான உரைத்தவரே என்கின்றார் பயம் தீர்த்தவரே என்கின்றார் இப்படியெல்லாம் சொல்லி அவரிடம் சரணாகதி அடைகின்றார் இதுவே கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் அதாவது பண்டிதாகா என்று சொல்லப்படுகின்றது இந்த பதினொன்னிலிருந்து இருபத்தைந்து வரை ஆத்ம பற்றியே சொல்லப்படுகின்றது இதே போல தாண்டவராயனும் தன்னுடைய நாராயண குருவிடம் சரணாகதி அடைகிறார் என்பதை கைவல்லியத்தில் பதினோராவது பாடல் மூலம் நாம் அறிகலாம் அடங்கியுள் புழு முன் ஊதும் குழாவியின் கொள்கை போல தொடங்கிய குருவோன் மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்தேன் உபதேசம் ஓ தேவாரே என்று ஜீவனை பார்த்து உபதேசம் பண்ணுகிறார் என்பதையும் இவர் அடங்கிய விருத்தியான் என்பதையும் காட்டப்படுகின்றது எப்படி அர்ஜுனன் கண்ணனை புகழ்ந்தானோ அதே தாண்டவராயிரம் தன் குருவை பலவாறு புகழ்கின்றார் நாயகன் ஞான சத்குரு ஐயா பரமார்த்த குரு தேகமான சத்குரு குளிர்முக சுவாமி ஐயனே சர்க்குருவே வஞ்சகவில் பரமார்த்த குருவே மாற்றிய தேவரில் மனதில் குடியிருக்கும் குருமூர்த்தி நலமே ஐயனே புண்ணிய குருமூர்த்தி அருளும் ஐயனே மாய என்ற மேகங்களுக்கு ஒரு சண்டம் ஆர்ந்த குருமூர்த்தி பரமசற்க்குருமூர்த்தி கோசப்புறங்களை இடித்து தகர்க்கும் மத குஞ்சர குருநாதனே சுதை விண்ணோர் புகழ் குருவேருவே என்று பல்வேறு அடைமொழிகளால் அழைக்கின்றார் இவ்வாறு கண்ணன் அர்ஜுனனை புகழ கண்ணனை அர்ஜுனன் நான் பணிந்து சில ஒப்புமைகளை சுருக்கமாக கூற விளைகின்றேன் தானாட்டில் ஒப்புமைக்குரிய சில சுலோகங்கள் அதாவது உலக படிப்பை சொல்லி கொடுப்பவர் உபாத்தியாயர் சமய நூல்களை உபதேசிப்பவர் ஆச்சாரியார் நமக்கு ஞானம் பெற வழிகாட்டுவர் குரு ஆகவே குருமார்களின் கடாட்சம் வேண்டி பாடிய தாளாட்டினுடைய நாலு ஸ்லோகங்களை எடுத்து விளக்க முற்படுகின்றேன் சீதாச்சார தாளாட்டில் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு இந்த கைவல்ய இது கைவலியத்தை ஒப்பிடும் பொழுது கைவலியத்தில் சந்தேகம் தெளிதல் படலத்தில் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஒப்பிட்டு பார்க்கலாம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் அர்ஜுடன் அறிவின்மை நீங்கினால் அபிமானம் நீங்கும் என்று கண்ணபிரான் கூறுவதற்கு முப்பத்தொன்பதிலிருந்து தொடங்கி கேள்வியும் பதிலுமாக வருகின்றது நாலே நாலு ஸ்லோகம் அந்த முறை ஐஞானோ அணுகு சந்தைய தயமாக கூறும் என்ன வந்ததே அனதி அது சொல்வதல்லே விடுமென்றுரை தவறோ இரவே எதிரடுத்து வந்த இருள் போல ஐஞானோ பரவிதியோ ஜோதி தன் வந்த வகையே தினவே அந்த அறிவு வந்தால் ஐஞானம் இல்லையப்பால் ால் அபிம் நீங்கும் கூறினார் ஆத்மா ஜோதி வடிவமே அஞ்ஞானம் இருள் வடிவமே அது எவ்வாறு ஆன்மாவை மறைக்கும் அடுத்த கேள்வி சுய பிரகாச ஆத்மாவை அஞ்ஞானம் எப்படி மறைக்கும் என்கின்றார் இப்பொழுது நாம் உணர்ந்த கருத்து அனாதி இடையில் வந்தது அல்ல இது போகும் ஆத்மாவை மறைக்கும் ஆனால் நித்தியமானது என்பது பிரம்மம் ஒன்று வாஸ்தவமானது அதுதான் சேஷமாயிருப்பதும் அதுதான் ஆகவே சேதனம் ஒன்றுதான் மாறாதது மற்ற அனைத்தும் மித்தை அடுத்த கேள்வி அதாவது அஞ்ஞானம் இருள் வடிவம் எப்படி ஆன்மாவை மறைக்கும் இந்த கேள்விக்கு கிருஷ்ணன் கூறும் பதில் ஆன்மா அறிவடிவான பொருள் என்று உணர்ந்தால் அதாவது அவரவர் இதயத்தில் உள்ள தகர ஆகாயத்தில் அது உள்ளது என எவன் தினந்தோறும் தன்னை நினைக்கின்றானோ அந்த ஆன்ம ஒளியானது உன்னுள் இருக்கின்றது என்று எவன் புரிகின்றானோ அஞ்ஞானம் இருள் என்பது ஜட இருள் அல்ல ஜட இருள் சித்தை மறைக்காது அஞ்ஞான இருள் சித்தை மறைக்கும் ஆகவே ஆன்மா அஞ்ஞானத்திற்கு விரோதி அல்ல என்பதை சத்கு உபதேசத்தால் உண்ட தத்துவ ஞானத்தால் மட்டுமே நீக்க முடியும் என்பதை அடித்து சொல்கின்றார் பிரகாசம் அறியாமைக்கு விரோதம் அறிவு சுய பிரகாச அறிவு ரூப ஆத்மாவிடம் அறியாமை எப்படி பொருந்தும் பிரகாசத்திடம் இருள் வந்து நெருங்குவது போல இருக்கின்றதே இருவரும் இருளும் பிரகாசமும் சேர்ந்திருப்பது ஒவ்வாதே இது போல் இருக்குவது சொருவம் அப்பா என்று நாற்பத்தி ரெண்டாவது பாடலான அந்த அறிவு வந்தால் அஞ்ஞானம் இல்லை அப்பால் சந்ததமும் ஆனந்த சாகரம் கான் என்றவரோ என்று முடிக்கின்றார் சுய பிரகாச அறிவு ரூப ஆத்மாவில் அறியாமை ஆத்மாவிடம் ஒருபோதும் இல்லை என்ற அறிவு உண்டாகும் அதன்பின் சதா காலமும் எனது சொரூபம் ஆனந்த கடல் வடிவம் என்பதை நிறுந்து ஆனந்தமாயிருக்கலாம் என்று கண்ணகுரான் கூறுகின்றார் இதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் கைவெளிய நவநீதத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம் எப்படி கீதாச்சார தாளாட்டில் ஆத்மவிச்சாரம் தொடங்கி ஜீவன் முக்தனுடைய வச்சனம் செயல் அவருடைய நிலை எவ்வாறு குறிக்கப்படுகின்றதோ அதே போல கைவெளிய நவநீதத்திலும் ஆத்மவிசாரம் தொடங்கி சீசனுடைய நிலைமை சொல்லி அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து விசாரம் பண்ணி அவர் ஜீவன் முக்த நிலையை அடைந்தார் ார் என்றுமாரி என்பதை நிரூபித்தாரோ அதுபோல இங்கேயும் தாண்டவராயர் தனக்கு பெயர் காரணமே எவ்வாறு வைத்தார்கள் என்று ஆனந்த பூத்த ஆடுகின்றார் இங்கு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு பாடலை எடுப்போம் உலகமான மும் கருமோ உறவென்ற வழி கோடுமோ பலவுமானும் ஞானமோ பகை என்பது உலதான நிலவிலே மறுபோல அஞ்ஞானமோ நிமல ஞான தோடே குலவி நின்றிருந்த சிருஷ்டிகள் செய்யவும் கோடுமோ மூர்த்தி கேட்கின்றான் ஐஞானம் நிமல ஞானத்தோடு கூடி சகசிருஷ்டிகள் செய்யக்கூடுமா சத்கர்மம் ஒன்று கொன்று சாதகமானது என்று கூறியது விரோதியாகாது என்றும் சொன்னீர் அஞ்ஞானத்திற்கும் ஞானத்திற்கும் விரோதம் உள்ளது எனில் சந்திரனில் களங்கம் இருப்பது போல பரிசுத்தானத்தோடு அஞ்ஞானம் ஒன்றாக பொருந்தியிருந்து சகல காரியம் செய்ய தொடங்குமா என்று கேட்கின்றார் அதற்கு குரு பதில் சொல்கின்றார் என ஜோதி ஞானம் விருத்தி ஞானமாய் தோன்று பேரிலை மைந்தா சொரூபஞானம் அஞ்ஞான சத்துரு அன்று சொலுக்கையில் கண்டாயே இந்த பாடல் எப்படி விளக்குவது என்று நான் நிறைய நிறைய யோசித்தேன் நேற்று சத் இருந்த எல்லாருக்கும் இது வந்து தெளிவாக எப்படி சினிமாவுக்கு முன்னால ட்ரெய்லர் போட்டு காமிப்பாங்களோ அது மாதிரி மனோகசாமி ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நானும் எனக்கு தெரிந்த வகையில் சுருக்கமாக சொல்கின்றேன் அதாவது சொரூப ஞானம் அஞ்ஞான சத்துரு அன்று குரு சொல்கின்றார் ஞானம் ரெண்டு வகைப்படும் அது சொரூப ஞானம் விருத்தி ஞானம் இரண்டும் சத்துரு அல்ல என்பதை நீ நித்திரையில் கண்டுள்ளாய் அழியாது இருக்கின்ற அந்த விருத்தி ஞானம் சுட்டரித்துவிடும் சுழுத்தியில் மறுகதி இருந்த அந்நாயத்தை அழிக்க முடியாத சுரூபமானது விருத்தி ஞானம் எப்படி சுட்டரிக்கும் என்பதற்கு ஆசிரியர் ஒரு திருஷ்டாந்தம் மூலம் கூறுகின்றார் துருத்தி மாயையை சுழுத்தையில் சுடாததே சொரூபஞானே மாய் சுட்டதப்படியெனில் வெயிலால் உலகெங்கும் பறித்த சூரியன் சூரிய காந்தத்தில் திருஷ்டால் கெடும் சூரியன் தனது கிரணங்களை உலகெங்கும் பிரகாசித்துக் கொண்டு இருந்தாலும் எந்த வஸ்துவையும் அது தகிக்காது சாதகமாகவே இருக்கின்றது ஆனால் அதே சூரியன் சூரியகாந்த கண்ணாடி மூலமாக வரும் பொழுது எதையும் சுட்டெரிக்கும் வல்லமை பெறுகின்றது அதுபோல் சொரூபஞானம் விருத்தி ஞானமாக மாறிய அஞ்ஞானத்தை எரித்துவிடும் சக்தி உடையது சொரூப ஞானம் குருவ ஞானம் ஞானம் இவை அனைத்தும் பரியாய பதங்களாகும் விருத்தி ஞானம் விசேட ஞானம் எனப்படும் சொரூபஞானம் சுளுத்தியின் கண் உள்ளது இது எல்லோரிடமும் உண்டு இந்த ஆன்ம பிரகாசம் மட்டுமே அந்த விருத்தி சுளுத்தியில் இல்லை ஆகவே இதுவே இதற்குரிய அவர் கூறுகின்றார் அடுத்து இருளாக மூடும் சுளுத்தியில் ராத்திரியில் இரவி சுடரற்ற போவே மருளாமல் இருளையும் பொருளையும் வகை கொண்டே செத்தகமே பெருவாழ்வு மிக்க தானி தன்னிடத்தில் பேரத பிரியோ அழிக்க கூடியது அன்று ஆகவே அது விருத்தி ஞானமாக மாறிய பொழுது அசக்தி தோன்றுகின்றது சொருபஞானம் காரணம் அதில் உதித்த காரியமாகிய விருத்தி ஞானம் அஞ்ஞானத்தை போக்கும் ஆனந்தம் அனுபவம் எப்படியெல்லாம் சொல்கின்றோமே அதற்கு இங்கே உள்ள நாற்பத்தி ரெண்டாவது பாடல் அதாவது கீதாச்சாரில் சொல்கின்றோம் ஞானம் திடமாக வேண்டும் ஆத்மாவில் அஞ்ஞானமாகிய அறிவுருவமாக இருப்பதை அஞ்ஞானமாக இருள் அணுகாது அப்பொழுது எப்ப நமக்கு அறியாமை போகும் என்றால் ஆத்மாவிடம் அறியாமை இல்லை அந்த இல்லை என்ற அறிவு நமக்கு வரும் அதன் பின் சொரூபமாக இருப்பாய் ஆகவே நீ ஆனந்தமாக இருக்கலாம் என்று சொல்கின்றார் இங்கேயும் அதே போல ஆன்மா இருப்பை உணர்ந்தபின் சித்து ஆனந்த சொரூபம் என்பதை விளக்குவதற்கு எப்பொழுது நாம் சுளுத்திய உதாரணமாக கொள்கின்றோம் சுளுத்தியில் யாவும் தோன்றாமல் மறைந்திருக்கும் மயங்காமல் அவித்தையாகிய இருளையும் எல்லா பொருளை காட்டிலும் தன்னிடத்தான் பிரியம் அதிகம் உலகத்தில் அனைவருக்கும் சுகத்தில்தான் பிரியம் ஆகவே ஆன்மா சுகஸ்வரூபம் அதாவது ஆனந்த ஸ்வரூபம் இப்பொழுது இத்தனையும் பார்த்த பின்பு ஆன்மாவின் இருப்பை உணர்ந்தால் சித்து ஆனந்த சொருவான் என்பதை விளர்த்துவதற்காகத்தான் சுளுத்தியை உதாரணமாக கொள்கின்றோம் சுழுத்தியில் யாவும் தோன்றாமல் மறைந்திருக்கும் பொழுது நாம் அவித்தையாகிய இருளையும் காண்கின்றோம் நாம் கொள்ள அவித்தையாகிய இருளையும் ஆனந்தமாகிய பொருளையும் அறிகின்றோம் சாமானிய ஸ்பர்சத்தால் பொருட்களை அறிகின்றோம் ஆன்மான் என்பது அனுபவம் அதுபோல் யாவர்க்கும் இன்பத்தில் தான் விருப்பம் அதுபோல உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சுகத்தில் தான் பிரியும் ஆகவே ஆன்மா சுகஸ்வரூபம் அல்லது ஆனந்த என்பதை இரண்டிலையுமே நாம் பார்க்கின்றோம் அங்கே முடிவில் ஆனந்த என்று சொல்கின்றார் இங்கே கடைசியில் ஆனந்த என்று சொல்கின்றார் நாம் ஆனந்த நாம் சச்சிதானந்த என்பதை அடித்து கூறுகின்றார் இந்நிலையை அதாவது சுக உணர்வை பெற நம்முடைய குறிக்கோளே அதுதான் ஞானமாக குறிக்கோளே அதுதான் அதுவே மோட்சம் என்று அழைக்கப்படும் நமக்கு மனித பிறவி வேண்டும் கிடைத்திருந்தாலும் ஞான சத்குரு வேண்டும் இந்த மூன்றும் கிடைப்பது ஜீவர்கள் விரும்புவது ஆனந்த பிராப்தி இந்த துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தியே மோட்சம் என்று அழைக்கப்படுகின்றது மோட்சம் என்பது அடையப்படக்கூடியது அல்ல தன்னில் தானாக இருத்தல் இதை கர்மத்தால் அடைய முடியாது ஞானம் ஒன்றினால் மட்டுமே உணர முடியும் அதற்கு குரு கிருபை வேண்டும் சாஸ்திர கிருபை வேண்டும் அந்த கரண கிருபை வேண்டும் ஈஸ்வர கிருபையும் வேண்டும் அப்போது நமக்கு தெரிவது முடிவான கருத்து விஷயம் அநித்தியம் பிரம்மம் நித்தியம் என்ற அறிவு நமக்கு உண்டாகின்றது ஆகவே ஆத்மாவே பிரம்மம் என்ற உணர்வு நமக்கு உண்டாகின்றது இவ்வாறு ஆத்ம விசாரம் இரு கிரந்தங்களிலும் ஒரே அடிப்படையில் கூறப்பட்டுள்ளது ஒப்பிட்டு நோக்கில் இரண்டும் உபனிஷாரமான தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி என்னும் மகா வாக்கிய விளக்கத்திற்கு இலக்கணையாக உள்ளது நாம் நம்மை நானே என்று எனக்கு பாடத் தோன்றியது உங்கள் எல்லோருக்கும் பாட தோன்றும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தவறுகள் இருந்தால் தயவு செய்து கீதாச்சார தாராட்டு கைவல்ய நவநீதம் என்ற இரண்ட நூல்களையும் ஒப்பிட்டு பாடல்களும் பாடி நம்மை மகிழ்வித்து அமர்ந்திருக்கிற தகு திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்